பாடம் ஒன்று தொழுகையின் சிறப்பும் அவற்றின் நேரங்களும் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளின் மீது நேரம் வரையறுக்கப்பட்ட கடமையாக உள்ளது நான்காவது அத்தியாயம் நூற்றி வசனம்